மாஸ்ோத்தம் அணம்மதம் மாமா தமன உபிஷு மாயி சன் மயி சன் ஓ சத்குருநாதருடைய கிருப்பையினால் நாம் விசாரத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூம வித்யா என்கிற பகுதியானது சாந்தோக்கிய உபனிஷதத்தில் ஏழாவது அத்தியாயமாக அமைந்திருக்கிறது சாந்தோக்கிய உபநிஷதத்தில் 8 அத்தியாயங்கள் இருக்கிறது இந்த எட்டு அத்தியாயங்களில் இது ஏழாவது அத்தியாயமாக விளங்குகிறது சாந்தோக்கிய உபநிஷதத்தில் இந்த பகுதி அமைந்திருப்பதால் சாந்தோக்கிய உபநிஷதம் சாமவேதம் என்பதை மறக்கக்கூடாது சாமவேதத்தைச் சேர்ந்த உபநிஷத்து இன்னொரு உபநிஷத்தும் இந்த பத்து உபநிஷத்தில் இருக்குது அது இன்னொன்று கேனோபனிஷத் ஈஷகேன கடப்பிரஷ்னமுண்டமாண்டூக்கியதித்திரிஹிஐதரேய்ச்சாந்தோகதாரியம் தேனோபனிஷத்யஉபனிஷத் ரெண்டு உபநிஷத்தும் சாமவேதத்தைச் சேர்ந்தஉபனிஷத் ஆகையினால இந்த சாந்திபாடம் இந்தஆபியாத்து மமாங்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தி பாட்டத்தை சொல்கிறோம் ஏற்கனவே இதற்கு முன்பு கேம்பில் இதை யாராவது அத்தியாயம் நம்ம விசாரம் பண்ணியிருந்தாலும் இங்கே போல சில பேர் புதிதாக இருக்கக்கூடும் என்பதற்காக இந்த விவரத்தை சொல்லுகிறேன் இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த சாந்தி பாட்டம் சுருக்கமாக அர்த்தம் சாந்தி பாடத்துக்கு சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறேன் மம அங்காணி ஆப்பியாய்த்து சாந்தி பாட்டம்னா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இடைஞ்சல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து படிக்கணும்னா நமக்கு ரொம்ப தேவை ஏகாகிரத எந்த வித்தியுமே ஏகாகிரதை முக்கியம் உலகியல் வாழ்க்கைக்கே ஏகாகிரதை முக்கியம் இந்த சமைக்கிறவனுக்கு ஏகாகிரதை இல்லைன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் சமையல் இப்போயே ரெண்டு தரம் போட்டுட்டான்னு வச்சுக்கோ இப்போ போடாமட்டால் கூட பரவாயில்ல இப்பயும் ரெண்டு தரம் போட்டுவிட்டான்னா என்னாரு அது எல்லாத்துக்குமே ஏகாக்கிரத்தை வேணும் அப்போ இந்த சாந்தி பாட்டம்ங்கிறதே எதுக்குன்னு கேட்டால் மனம் ஒருமுகப்பட்டு வித்தையை கிரகிச்சு அந்த வித்திய எனக்கு பலவத்த ஆகணும் பலவத்தான பிரயோஜனத்தை கொடுக்கணும் ஆக நன்றாக கிரகிக்கணும் கிரகிச்சதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது எனக்கு பலனை கொடுக்கணும் அதுக்காக வேண்டி அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் தான் ஏகாகிரத்தை வேணும்னா அதுக்கு விக்னங்கள் இருக்கக்கூடாது நம்ம உடம்பே நமக்கு ஏகாகிரதைக்கு விக்னமாக இருக்கலாம் நம்ம விவகாரங்கள் எல்லாம் விக்ஷேபம் காலம்புறை எழுந்தவுடனே ஒரு ப்ரோ ப்ராப்ளத்தை கொண்டு வரான்னு வச்சுக்கோளேன் என்ன எழுந்து தியானம் பண்ணலான்னு போகிற சமயத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோளேன் ட்ரமண்டஸ் மெச்சூரிட்டி வேண்டிருக்கு அப்போ என்னென்னா அது அது ஒரு விக்ஷேபம் தானே உண்டாகிறது காலம்புறை எழுந்த உடனே ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விவகாரத்தை எங்கிட்ட கொண்டு வராங்கன்னு வச்சு அப்போ என்ன பண்ணுறது மைண்டில் அது சொன்னா காதில் வாங்கி கேட்கணும் எதுக்காக வந்து எங்கிட்ட சொல்கிறான் ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே வராங்க அப்போ என்ன ஆகும் மனசில் அந்த விக்ஷேபம் ஏற்படும் விக்ஷேபம் ஏற்பட்டால் தியானமாக பண்ண முடியும் பிராபலத்தை தியானம் பண்ணலாம் என்னடா பிராபலம் பிராபலத்தில் ஏகாகிரதையை வைக்கலாம் வச்சா அப்படி கொஞ்சம் அந்த நேரம் போய் வந்து பகவானையோ சிதானந்த ரூப சிவோகம் சிவோகமையோ அப்ப எப்படி சொல்ல முடியும் எதுக்கு சொல்றோம்னா ஏகாக்கிர அதாவது மோக்ஷம் வேணும்னா வித்ய பலம் வித்யா சாமர்த்தியம்ங்கிற ராஜா வித்யா சாமர்த்தியம் அந்த மோக்ஷம் வேணும்னா வித்யா சாமர்த்தியம் ஞான பலம் லம் வேணும்னா ஞானம் வேணும் ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு படிக்கணும் இப்படி படிக்கணும்னா ஏகாகிரத்தை வேணும் ஏகாகிரத இருக்கணும்னா விக்னம் இருக்கப்படாது ஏகாகிரத வேணும்னா விக்ஷேபம் இருக்கப்படாது விக்ஷேபம் இருக்கக்கூடாதுன்னா விக்ஷேப ஹேத்து இருக்கக்கூடாது விக்ஷேப ஹேத்து இருந்ததுன்னு சொன்னால் விக்ஷேபம் வந்துடும் ஏகாகிரதை போயிடும் ஞானம் அடைய முடியாது नचा भावना। नचा भावना भावयत गीते शांति शांति என்ன பண்றது பாவனா நிதித்யாச பாவன வேணும்னா என்ன பண்ணணும் ஞானம் வேணும் ஞானத்துக்கு என்ன வேணும்னா என்ன சொல்றார் யுக்தி வேணுங்கிறார் அயுக்த பாவனா நாஸ்தி அயுக்த புத்தி நாஸ்தி ஆஹ் அயுக்தனுக்கு புத்தி இல்லைன்றார் அயுக்தன் என்ன அர்த்தம்னா இந்திரிய பண்ணாதவனுக்கு புலநடக்கம் பழகாதவனுக்கு ஞானம் இல்லை புலநடக்கம் பழகாதவனுக்கு அந்த ஞானத்தை தியானம் பண்ண முடியாது அப்படி கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த சாந்தி பாட்டுத்துக்கு அர்த்தம் பார்க்குற போது எனக்கு எந்த விதமான விக்ஷேப ஹேத்துவும் ஏற்படக்கூடாது அதுதான் என்னோடய பிரார்த்தனை நான் மோட்சம் அடையணும் ஞான பலம் வேணும் ஞானம் வேணும் ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு ஏகாகிரத்தை வேணும் ஆகையினால எனக்கு விக்ரம் இல்லாமல் இருக்கணும் ஆஹா அது நம்ம கிட்ட இருந்தே இந்த விக்னங்களுக்கு இருக்கலாம் நம்ம அனுஷ்டானங்களில் குறைவு இருக்கலாம் நமக்கு சரீர பிராரப்த கர்மத்தினால விவகாரங்களில் தோஷம் இருந்ததுன்னா வரத்தான் செய்யும் என்னுடைய செயல்களே என்னுடைய சரீரமும் என்னுடைய செயல்களும் என்னுடைய வித்தியை வித்தையை ஸ்வீகரிக்கிறதுக்கு வித்தியை பெறுவதற்கு விக்னமாக இருக்கக்கூடாது ஏகாகிரதைக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி செல்ஃபோன் இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு நாய் குறைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லாடி பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கி தூங்கி விழுவார் நம்ம வேலையே அப்புறம் நம்ம ஏகாகிரதை போயிடும் அடிக்கடி இப்படி பார்த்துக்கின்றிருக்கோம் யோசிச்சு பாருங்கடே ஏகாகிரத விஷயம் ஏகாகிரதைன்னா என்னங்கிறத ஏகாகிரதையோடு கேட்கணும் அப்போ இந்த இது தேவைப்படுறது அப்போ மற்ற இடைஞ்சல் எதுவும் இருக்கப்படாது ஏதாவது இந்த தேவதைகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் கண்ணுக்கு தெரியாத தேவதைகள்லாம் எதையாவது பண்ணிடும் நம்ம மோட்சம் அடையப்படாதுன்னு நினச்சதுன்னா அதுவும் இடைஞ்சல் பண்ணணும் இங்கே இருக்கிற தேவதைகள் மாத்திரம் இல்லை அங்கே தேவதைகள்னு சொல்லப்படுகிறது அதிதெய்வம் அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் மூணு விக்னம் வர்றதுக்கு இது மூணு ஹே காரணம் இருக்குது இது வந்து விக்னம் எங்கிட்டருந்தே எனக்கு விக்னம் வரலாம் என்னுடைய சரீரமும் மனசுமே எனக்கு விக்னத்துக்கு ஏகாகிரத்தைக்கு விக்னம் பண்ணலாம் விக்ஷேபத்தை உண்டு பண்ணலாம் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளால் என்னுடைய ஏகாகிரத்தை கெட்டு போகலாம் எல்லாத்துக்கு மேலே இந்த சூப்பர் நேச்சுரல் சொல்கிறது அது இப்படி இல்லாமல் வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கோம் தேவதைகள்னால் விக்னம் பண்ணலாம் விஸ்வாமித்ரருக்கு இந்திரன் விக்னம் கொடுத்தான் இல்லையா அது மாதிரி விக்னங்களை பண்ணலாம் இல்லாட்டி சூப்பர் நேச்சுரல் சொல்கிறோம் மழையாக கொட்டும் ஏகாகிரத்தை போயிடும் வெயில் ஏகப்பட்ட வெயில் அடிக்கும் உட்காந்து படிக்க முடியாது திதிக்ஷை வேற வேணும்பார் குரு அதை பொறுத்துக்கிண்டு ஏகாகிரத்தையோடு படிக்கணும் ஆயினால் என் விக்னம் எப்படி வேணாலும் வரலாம் ஸ்ரேயாம்சி விக்னானி பகு விதானி மகதாமப்பி பெரியோர்களுக்கும் கூட எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நல்ல காரியம் பண்றத்துக்கு விக்னங்கள் பல ஆங்கிள் இருந்து வரும் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி மகதாமப்பி அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆகல இத்தனையும் மீறி நம்ம இதை ஓவர்கம் பண்ணணும் அதுக்காக நல்ல பிரார்த்தனை விக்னம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் என் சரீரத்தை சரீரம் வந்து எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்னா அது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் இல்லை நான் என்னுடைய ஆகார விவகாரங்களை ஒழுங்காக வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை கர்மா வேலை பூர்வ கர்மா வேலை ஒர்க் பண்ணுறது ஆயினால இத்தனையும் என்னுடைய புருஷார்த்தம் மாத்திரம் போராது நிறைய எனக்கு அனுகூலமாக சில சூழ்நிலை வேணும் அதுக்கு பிரார்த்தனை ஒன்று தான் கத்தி அதனால் பிரார்த்தனை ஏகாகிரதா சித்தியர்த்தம் விக்ஷேப நிவர்த்தியர்த்தம் விக்னத்ரய நிவிற்த்தி ஒரே சம்ஸ்கிருதமாக இருக்கு மூன்று வகையான இடஞ்சல் இல்லாமல் இருப்பதற்காக மனம் சஞ்சலமற்று இருப்பதற்காக மனம் ஒரு முருகப்பாட்டோடு நான் வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு நன்றாக பிரார்த்தனை செய்கிறேன் அது அழகாக பிரார்த்தனை சொல்லி கொடுக்கிறது உபனிஷத்து முதல்ல என்ன சொல்லு பகவான் கிட்ட என்ன கேட்கணும் ஹே பகவானே என் பாடி எல்லாம் வச்சுக்க பாடி ஃபிட்னஸ் சென்டர்னு இப்ப இருக்கு மைண்ட் ஃபிட்னஸ் சென்டர்லாம் போடணும் அதுவும் வந்துடும் கொஞ்ச நாள் இப்படி சொல்லிக் கொடுத்தா போறோம் அது மார்க்கெட் பண்ணும் அதனால இது வந்து ஃபிட்னஸ் பாடி மம அங்காணி என்னுடைய அங்கங்கள் நன்றாக எனக்கு அனுகூலமாக இருக்கட்டும் வேதாந்த சிரவணார்த்தம் வேதாந்த சிரவணத்துக்காக அனுகூலமாக இருக்கட்டும் மம அங்காணி ஆப்பியாயம் அங்கம்னா எல்லாமே தான் படிக்கணும்னா புத்தகம் படிக்கணும்னா இப்படி போ பார்த்தோம்னா தெரியலேன்னு வச்சு கூட கண்ணு சரியா இருக்கணும் குரு சொல்றதை காதலு கேட்கணும் காது மந்தமாக போயிடுத்துனேன் நிறைய பேருக்கு வயதான பிறகு தான் வேதாந்தமே வேதாந்தம் ஓணுன்னு தோன்றுது ஆ அதனால் காது சரியாக கேட்கலன்னு வச்சுங்க காது ஃபிட்டாக இருக்கணும் கண்ணு இதாக இருக்கணும் அப்புறம் குரு திரும்ப ஏதாவது கேள்வி கேட்டார்னு வச்சுங்களேன் இந்த வம்பே உங்களுக்கு இல்லை இப்போ கெட்டாதானே தெரியும் என்ன போயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னு ஆ இப்படி இப்படி கூட்டமாக வச்சு சொல்கிற போது ஏதோ மூணு நாலு பேர் வச்சுன்னு பாடம் சொன்னோம்னா கேட்கலாம் என்னப்பா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கலாம் பார்த்தா புரிஞ்ச மாதிரி தெரியலையேன்னு கேட்கலாம் அப்புறம் அவனும் கூட ஒரு கொஞ்சம் இளைஞல் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னு கேட்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்போ கேட்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு யோசிக்கணும் வாய் திறந்து கேள்வி எல்லாத்துக்குமே அவயவங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே உடம்பாரழியின் உயிரழிவர் திடம்படமை ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நான் சுருக்கமா சொல்றேன் விழிவ போயின்ற ஏதோ அதோட அதோட நிலம எப்படி சொல்லுவோம் மம அங்கானி ஆப்யாயந்தூ என்னுடைய அங்கங்களெல்லாம் அப்பியாயந்தூ சம் ரக்ஷந்தூ அப்பியாயந்தூ ஹே பகவான் பகவன்னு இதை காப்பாத்து நான் வேற எதுக்காகவும் கேட்கல டிவி பாக்கிறதுக்காக கேட்கல அல்வா சாப்பிட்றதுக்காக கேட்கல என்ன சென்ட் போட்டுக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொன்னா தான் புரியும் நல்ல நகையெல்லாம் போட்டுக்கணும் கொஞ்சம் அப்படியே மறந்து நான் சொல்லணும் இப்படிலாம் சொல்லணும் இதுக்காக கேட்கல இந்த பாடியை அலங்காரம் பண்ணுறத்துக்காக பாடியை நான் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு கேட்கலை ஏன்னா பாடி ஃபிட்டாக இருந்தால் தான் மைண்டு ஃபிட்டாகும் ஃபிட்டாகணும் அது சரியாக இருந்தால் தான் அது இன்டலெக்ட் ஃபிட்டாக இருக்கும் அது ஃபிட்டாக இருந்தால் தான் கிரகிக்க முடியும் எவ்வளோ இருக்கு கிராஸ்பிங் அப்போ முடியும் இது கண்டினியூ பண்ணால் இது என்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் இல்லை இந்த கேம்ப் வரைக்கும் ஆகுது ஆப்பியாயந்தூ அப்படி இல்லை கேம்ப் முடிஞ்ச பிறகும் இனிமே இந்த சரீரமே வேண்டாம் அது வரைக்கும் இருக்கணும் அப்போ ஆப்பியாயந்தூ அது உபனிஷத்துக்கு ரொம்ப வாக்கு பிராணஹா சக்ஷு ஸ்ரோத்ரம் அதோ பலம் இந்திரியாணிச்ச சர்வாணி எல்லாம் பலமாக முதல்ல என்ன ஆரோக்கியமாக இருக்கணும் மார்க்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நோய் வரக்கூடாது அது வந்து என்னது வரக்கூடாதுங்கிறது இது வேண்டாம் எனக்கு வியாதி வரக்கூடாது அது மாத்திரம் இல்லை இது இதை பலம்னா எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கு ஆக ஆரோக்கியம்ங்கிறது ஒரு அர்த்தம் அப்புறம் பலங்கிறது இன்னொன்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒருவேளை சாப்பிட்டா ஆரோக்கியம் இருக்கு நோய் வராதான் ரெண்டு வேளை சாப்பிட்டா தான் சக்தி இருக்குமா மூணு வேலை சாப்பிட்டா வியாதி வருமா நாலாவது வேலை சாப்பிட்டா கண்டிப்பா சாவு சீக்கிரமா ஏகபுக்தம் ஆரோக்கியம் திபுக்தம் பலவர்தனம் த்ரிபுக்தம் வியாதிபீடா சாத் சதுர்த்தம் மரணம் துருவம் அப்பனா நான் கிச்சனுக்கு எப்படி எதுக்கு மூணு நாளைக்கு போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது இது நிறைய எல்லோரும் நிறைய இருக்கும் இப்போ எல்லாருக்கும் வந்து இது நேற்றுக்கு படித்தோம் பாருங்கள் அஸ்திகத பிராணன் த்ரேதா யுகத்தில் மாம்சகத பிராணன் துவாபர யுகத்தில் ருதிரகத பிராணன் கலியுகத்தில் அன்னகத பிராணன் நேற்றுக்கு தெய்வத்தின் குரலில் படித்தோம் ரொம்ப அழகாக சொன்னார் அதனால என்ன பண்ண வேண்டியது எல்லாருக்கும் டயாபெட்டிக் பிபி அதனால் ரொம்பவும் சாப்பிட முடியாது சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது ஆகையினால்தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒருவேளை சாப்பிட்டா ஆரோக்கியம் ரெண்டு வேளை சாப்பிட்டா பலம் எதுக்கு இங்கே சொல்கிறோம்னா முதல் பிரார்த்தனை என்ன ஆரோக்கிய பிரார்த்தனை ரோக வரக்கூடாது ரோக நிவாரண பிரார்த்தனா மாம அங்காணி ஆப்பியாயந்த் என்னுடைய உறுப்புகளுக்கு எந்த நோயும் வராம காப்பாத்து ஒன்று அப்புறம் அடுத்தது என்னன்னா வாக்கு பிராணஹா சக்ஷு ஸ்ரோத்ரம் அத்தோ பலம் இந்திரியாணிச்சர்வாணி ஆப்பியாயந்தும் போட்டுக்கலாம் பலம் இந்திரியாணிச்சர்வாணி வாக்குன்னு சொன்னால் பேச்சு நல்லா பேச்சு இருக்கணும் பேச்சு டிஸ்டர்பாகிடக்கூடாது த்ரோட்டு நல்லா இருக்கணும் க்ளாஸ் எடுக்கிற வாத்தியாருக்கும் இருக்கணும் நமக்கு அந்த அஞ்சாறு சின்ன ஸ்டூடெண்டாக குரூப்பாக இருந்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டும் பேசுறதுக்கு இருக்கணும் இப்படி சொன்னேன் ஆ வாக்கு பிராணஹா திடீர்னு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா சக்ஷு நல்லா தெரியணும் கண்ணு பார்வை இருக்கணும் ஸ்ரோத்திரம் காது அதோ பலம் பலம் இந்திரியாணிச்ச சர்வாணி இந்த பலத்தை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் பலம்ங்கிறதுக்கு எல்லாமே பலமாக இருக்கணும்னு சொல்லலாம் வேற ஒரு கோணத்துலேயும் சிந்திக்க முடியுறது அப்புறம் பார்ப்போம் இப்போ நிறைய போயிடும் ஆஹ் பலம் இந்திரியாணி சர்வாணி பலம் பவது எல்லாமே இந்திரியங்கள்லாம் கடைசியில் பார்த்துது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சொல்ல போனா சூக்ம சரீரம் முதல்ல சொன்னது ரெண்டாவது சொல்றது சூக்ம சரீரம் அப்படின்னு சொல்லணும் எப்படிலாம் சொல்றோம் பாருங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்புறம் வந்து பலத்தோட இருக்கணும் காப்பாற்றப்படட்டும் சூக்ம சரீரமும் காப்பாற்றப்படட்டும் ஹே பகவானே என்னுடைய பருவுடலை பாதுகாப்பாயாக தூய தமிழில் சொன்ன அதுக்கு ஸ்தூலசரிமே சொல்லிட்டு போங்கம்மா பரவாயில்ல பருவுடலை பாதுகாப்பாயாக இறைவா பருவுடலை பாதுகாப்பாயாக பரமானந்தம் அடைவதற்கு பருவுடலை பாதுகாப்பாயாக எல்லாம் அடுக்குமொழி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா நுண்ணறிவு பெறுவதற்கு நுண்ணுடலை பாதுகாப்பாயாக நுண்ணுடல் சூக்ம சரீரம் அந்த சட்டில் பாடியையும் ப்ரொடெக்ட் பண்ணு காப்பாற்றி அவரை அடுத்தது ஒரு முடிந்து எடுத்த சர்வம் அவுபிஷதம் பிரம்ம அழகா இருக்கு இந்த மந்திரம் சர்வம் நம்ம அனுபவிக்கிற எல்லா விவகாரங்களும் அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவதற்குரிய கருவி அறிவு அனைத்துமே பரம்பொருளுக்கு வேறாக இல்லை சர்வம் அனைத்தும் ஔபிஷதம் பிரம்ம உபனிஷத் சாஸ்திரத்துல உபதேசிக்கப்பட்டிருக்கிற பிரம்மந்தான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றான் எல்லாம் இது ஆபாத்த ஜானம் செகண்டரி நாள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிராக்குரியாம் மாமா பிரம்ம நிராகரு அடுத்து இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த பிரார்த்தனை நான் பிரம்மத்தை விட்டு விலகப்படாது பிரம்மம் என்னை விட்டு விலகப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய புருஷார்த்தத்திலிருந்து நான் விலகி போயிடப்படாது ஈஸ்வரனும் அனுகிரகத்தை விட்டுவிடப்படாது மாஹம் பிரம்ம நிராகுரியாங்கிறது புருஷார்த்த புருஷார்த்த என்ன சொல்றது புருஷார்த்தத்தை விடாம பண்ணும் என் முயற்சியை நான் விட்டுடக்கூடாது அது நமக்கு நாமளே சொல்லிக்கிறது ஒரு ஆட்டோ சஜஷன் அது நானே எனக்கு சொல்லிக்கிறேன் என் முயற்சியை நான் விட்டுடக்கூடாது எத்தனை தடவை நான் வந்து அதுலேருந்து விலகினாலும் நான் முயற்சியை விடக்கூடாது உயர்ந்த லட்சியத்துக்காக எத்தனை தடவை நான் தடுக்க விழுந்தாலும் பரவாயில்லை நான் முயற்சியை விடக்கூடாது அது அடிக்கடி சோர்ந்து போயிடக்கூடாது சோர்வு மிக கெடுதி பாப்பா பாரதியார் சொல்றார் போயிட கூட தடவை பண்ணிவிட்டேன் இந்த வம்பு அடிக்கடி விட்டுட்டு விட்டுட்டு அப்புறம் குற்ற உணர்ச்சியை வளர்த்துக்கிறத விட கில்லப் பண்றத விட பேசாம என்ன இது இது சரி வர விட்டு அப்படின் பேர் ஜாகிரத இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் வாழ்க்கையில் இடம் இருக்கு இன்னும் நீ முன்னேற முடியும் அது எத்தனை தடவை தடுக்கினாலும் பரவாயில்லை திரும்ப ட்ரை பண்ணம் பிரம்ம நிராகுறான் நான் பிரம்மத்தை நிராகரித்துவிடக்கூடாது இது ஒரு நாடும் முடியாதப்பா எத்தனை தடவை பிரயத்னம் பண்ணாலும் போயிடுறதுன்னு நினைக்க கூடாது நிச்சயமாக ஒரு நாள் எனக்கு நான் வந்து அதை அச்சீவ் பண்ணியே தீர்வேன் எத்தனை தோல்வி ஒவ்வொரு தோல்வியும் எனக்கு தோல்வியே கிடையாது அது எனக்கு அனுபவம் அதனால் நான் இன்னும் நான் லேர்ன் பண்ணிட்டேன் ஆ ஒவ்வொரு தோல்வியும் எனக்கு பகவான் கற்பிக்கும் பாடம் அதுலேருந்து நான் மேலே மேலே போவேனே தவிர தோல்வியை கண்டு தோழ மாட்டேன் ஏதாவது சின்ன வெற்றி வந்ததுன்னு சொன்னா மறந்துட மாட்டேன் திடீர்னு ஏதோ ஒரு மெட்டீரியலா நமக்கு புகழோ பொருளோ கிடைச்சுடுத்துன்னு சொன்னா அது புருஷார்த்த விஷயத்துல பிரார்த்தனை மாஹம் பிரம்ம மாமா பிரம்ம நிராகரோ பிரம்மன் என்ன நிராகரிச்சிடக்கூடாது என்ன அர்த்தம் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அவர் நான் பண்ற புருஷார்த்தத்தை பொறுத்து தான் அவருடைய அனுகிரகத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது இருந்தாலும் இது நம்முடைய சம்பிரதாயம் மரபு பிரார்த்தனை பகவானே நான் உன்னை விட்டு விலகாம இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு நீ என்னை விட்டு விளையூடாதே அம்மாவை பிடிச்சிக்கிறது குழந்தை போயிடக்கூடாதுங்கும் அம்மா ராத்திரி எழுந்து பெட்டிலேருந்து இப்படி பார்த்துட்டு அம்மா இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அம்மா கூடவே இருக்கணும் குழந்தைக்கு அது மாதிரி தான் நமக்கு கடவுளை விட்டு நம்ம இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை இந்த பாட்டு நாலு பாட்டுமே ரொம்ப முதல் பாட்டே நல்லா இருக்கு உள்ளம் கவர் கல்வன் ஆயினால நான் கடவுள் என்ன இவன் சரியில்லை இது யூஸ்லெஸ் இவன் நாசமா போற அப்படின்னு சொல்லிடப்பட அவர் அப்படி பண்ண மாட்டார் அவர் என்ன சொல்றது அளவிலா கருணையுடையான் மாணிக்கவாச்ச சொல்லுவார் யாவர்க்கும் மேலாம் இறைவன் யாவர்க்கும் கீழான் அடியேன்வர் எல்லாருக்கும் மேல இருக்கிற அந்த பகவான் எல்லாருக்கும் கீழே இருக்கிற எண்ண கடைத்தேற்றி விட்டான் அது மாதிரி கடவுள் என்னை நிராகரிச்சு விடக்கூடாது கடவுளை நான் நிராகரிக்க கூடாது நான் கடவுளை கடவுள் என்னை நிராகரித்து விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் நிராகரிச்சார்னா கடவுளாவ ஆனால் நான் என்ன கேட்குறேன் நான் நிராகரிச்சிருக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் நான் வந்து என்னையும் அறியாமல் தப்பு பண்ணினா கூட கடவுளே என்னை திருத்து எனக்கு தண்டனை கொடு என்னை பக்குவப்படுத்து என்னை சேர்த்துக்கோ அதான் அர்த்தம் அதை கைவிழாவத்தில் சொல்கிறான் சிஷியன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் துலையும் என்றான் அப்படின்னு குரு சொல்லுவார் உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு குரு சொல்கிறார் சிஷ்யனை பார்த்து விய மாத்திர உபாயம் ஒன்னு இருக்கு சொன்னதை கேட்ட உன் சம்சாரம் துக்கமெல்லாம் போயிடும் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொடர் பவம் தொலையும் என்றான் அப்படி சொன்னதை கேட்டவனு இவன் சொல்றான் சுவாமி சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரை ஆளலாமே நான் சொன்னதை கேட்காத தொண்டன் குண்டன் என்ன சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி மின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே உங்கள் கருணையாலே என்ன அனுகிரகம் பண்ணலாமே அப்படின்னு கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட நம்ம சொல்கிறோம் பகவானே நான் வந்து புருஷார்த்தத்தை விட்டு சில மீறினா கூட நீ என்னை வந்து எப்படியாவது தடுத்து ஆட்கொள்ளணும் சுந்தரமூர்த்தி நாயனர் சொன்னார் கீழே போய் பூலோகத்தில் பிறேன்ன உடனே சொன்னார் நான் அப்படி பிறந்தாலும் என்னை வந்து நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளணும்னு அதனால்தான் திருவண்ணை நல்லூரில் இருக்கிற சுவாமிக்கு பேரு தடுத்தாட்கொண்ட நாதர் இந்த கோயில் இருக்கிற சுவாமிக்கு பேரு தடுத்தாட்கொண்ட நாதர் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கோசிச்சுட்டே இருக்கலாம் போல் நமக்கு அவ்வளோ பாஸ் புத்தகம் இருக்கு நம்மள்ட்ட ஒன்னு சொன்னா ஒன்பது விஷயம் நூறு விஷயத்த அதை கோட் பண்ணி சிந்திக்கிறதுக்கு விஷயம் இருக்கு அதனால் கடவுள் என்ன நிராகரிச்சு கூட இப்படி அழகாக இருக்கணும் ஒரு முதல் ஸ்டேன்னு எனக்கு வந்து ஸ்தூல சரீரம் ஆரோக்கியமாக ஸ்தூல சரீரம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் சூக்ம சரீரம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் எல்லாமே உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மன் தான் நான் அந்த பிரம்மனை விட்டு விலகிடக்கூடாது பிரம்மன் என்னை விட்டு விலகிடக்கூடாது ஒரு இப்படி அர்த்தின முடியும் மாமா ஆப்பயன் து மமாங்காணி வாக் பிராணச்சு மதோபலமிந்திரியாச்சர் சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம்ரியாம் மா மாக்கோத் அனிராக்கணமஸ்து அனிராகணம் மே அஸ் அனிராகமஸ்து அனிராக திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது ஏன்னா நிறைய நழுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாயாசக்தி இருக்கே திடீர் தினம் இழுத்துன்னு போய்டோ ஜாநீநேத்தாம்சி தேவீ பகவதி சலாதாக்கிருஷிய மோகாய மகா மாய பிரயச்சதி எதோஹ்ய पुरुषस्य புருஷஸ் விபஷ்டிதா இந்திரியாணி பிரமாதீனிஹர்த்தி प्रसभं மனா கீதையில் பார்க்குறோம் எப்பேற்பட்டாலே ஒரு வழி பண்ணிடும் அதுக்காக வேண்டி எப்போ என்னென்னா அந்த ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலே ஞானத்தடைஞ்சு ஞான நிஷ்டையில் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் ஆகா அது அழகாக சொல்லி கொடுக்குறது அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து ஏன் புருஷார்த்தத்தில் நான் வெளியிடக்கூடாது ஈஸ்வரனும் எனக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் அநிராகரணமஸ்து அநிராகரணம் இது ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு இன்னொன்று சொல்கிறது உபனிஷத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் நல்ல குணங்கள் எங்கிட்ட இருக்கணுமோ அதெல்லாம் எங்கிட்ட இருக்கட்டும் அது இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு இது பிரார்த்தனையா இருக்கு ஆட்டோ சஜனா இருக்கு சங்கல்பமா இருக்கு ரொம்ப அழகான பிரார்த்தனா இருக்கு தத் ஆத்மனி நிறத்தேய உபனிஷத் தேசிசு உபனிஷத்துல சொல்லப்பட்ட அந்த ஆத்மாவிலேயே மனசை செலுத்த விரும்புகிற எனக்கு எப்படி சொல்றது பாருங்க தத் ஆத்மனி நிறத்தேய உபரிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரம்ம வஸ்து அதுல தான் எனக்கு நிதராம் ரத்திகி நான் எப்போ அதை தான் விரும்புகிறேன் இந்த அல்பத்தை எல்லாம் விரும்பல ஆ அந்த பிரம்மத்தை தான் எனக்கு நாட்டம் இருக்கு நிரத்தேயா உபரிஷத் சு தர்மாஸ்தே மயுசு அதுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் இருக்கணுமோ தெய்வீ சம்பத்தெல்லாம் இருக்கணுமோ அமானித்வாதி குணங்கள் எல்லாம் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கணுமோ அது எனக்கு பூர்ணமா இருக்கட்டும் ஆஹ் விவேகம் வைராக்கியம் சமதமாதிகள் இவைகளெல்லாம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கட்டும் அப்படி சொல்ற இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் குருநாதர் அனுகிரகம் சாஸ்திரம் அனுகிரகம் பண்ணட்டும் சமஸ்தேவதைகளும் அனுகிரகம் பண்ணட்டும் ஒரு அழகான தே மயி சந்து தே மயி சந்து எங்கிட்ட இருக்கட்டும் எங்கிட்ட இருக்கட்டும் அப்படி சொல்லி சொல்லி இது ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனையாக இருக்குது இதை நல்லா மனசில் வாங்கிக்கோங்க இதனுடைய பொருளை வாங்கிக்கோங்க மனசில் ஆக ஸ்தூல சரீர யோக்கியதா பிரார்த்தனா சூக்ஷ்மசரீர யோக்கியதா பிரார்த்தனா புருஷார்த்த பிரார்த்தனா இன்னும் சொல்லப்போனால் ஸ்திரதா ஸ்தைரியம்னு ஒரு வேல்யூ சொல்கிறார் பகவான் கீதையில் அது ஒழுங்காக இருக்கட்டும் நிஷ்டையிலேருந்து வெளியிடக்கூடாது பிரம்ம நிஷ்டையிலிருந்து நான் விளையிடக்கூடாது திரும்பவும் இந்த என்ன சொல்றது விஷய நிஷ்டா வித்யா நிஷ்டா போட வேண்டிதான் விஷய நிஷ்டானா என்ன அர்த்தம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் பொருளோட சம்பந்தம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் பகவானே அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறது பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை நிறைவு பெறுகிறது முடிச்சுட்டேன் இந்த பிரார்த்தனை பண்ணி இப்போ மனசுக்கு பகவான் நமக்கு ஏகாகிரதையை கொடுக்குறார் நம்ம அதோட இந்த உபனிஷத்தை படிக்க போகிறோம் இப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் முதல் அஞ்சு சாப்டர் முழுக்க முழுக்க உபாசனை உபாசனைன்னு சொன்னால் தியானத்துக்கு விஷயம் அதெல்லாம் இந்த ஞானம் பெறத்துக்கான தகுதியை கொடுக்க உபாசனைகள் உபாசனைனா ஞாபகம் நான் வேற கடவுள் வேற அப்படின்னு நினைச்சு கடவுளை எந்தெந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள்கள் கடவுள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் தேவதைகளெல்லாம் பல்வேறு வகையான தேவதைகள் எல்லாம் பரோட்சப் பிரியாகும் பரோக்ஷ பிரியா இவகி தேவாக இந்த தேவதைகளெல்லாம் பரோக்ஷம் அது தெரியாது ஆனால் இந்த ஆலம்பனம்னு சொல்கிறோமே உபாசனைக்கு ஒரு பொருள் நான் இன்னும் நிறைய அப்பப்போ சொல்லுவேன் நீங்கள் பார்க்கலாம் நிறைய உபாசனை தான் வரப்போகிறது பதினஞ்சு உபாசனை பார்க்க போகிறோம் இங்கேயும் ஆனால் இந்த சப்போர்ட் கடவுளை நினைக்கிறதுக்கு இப்போ வந்து கல் விக்கிரகம் வந்து பிரத்யக்ஷமாக இல்லையா இது பிரத்யக்ஷம் இப்போ தட்சிணாமூர்த்தி ஃபார்ம் இருக்கு இந்த ஃபார்ம் வந்து இது பிரத்யக்ஷம் நம்ம கண்ணால் பார்க்கணும் அது முழுக்க என்னதுன்னா ஃபுல் ஆஃப் ஸ்டோன் கல்லு தான் அது பிரதிமான்னு பேர் ஏன்னா அவயவங்களோட கூடியிருக்கு அவயவங்களோட கூடியிருக்கு அதில் நாம் என்ன பண்ணுறோம் தேவத்தையே பரோட்சமான தேவத்தையே பிரத்யமான கல்லில் நாம் பாவனை பண்ணலாம் ந தேவோ வித்தியதே காஷ்டே ந பாஷாணே நிருண்மையே பாவேகி வித்தியதே தேவஹா தஸ்மாத் பாவோஹி தெய்வத்தம் எதில் வேணாலும் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற வஸ்துக்களில் நாம் வந்து தேவத்தைய தியானம் பண்ணலாம் சூரியன மண்டலம் சூரியன் பிஷருக்கு அந்த சூரியன் பிரத்தியக்ஷமாக இருக்கு அந்த சூரியனில் கண்ணுக்கு தெரியாத அந்த ஹிரண்ய கர்ப்பனை தியானம் பண்ணலாம் தேவத பரோட்சம் ஆலம்பனம் பிரத்யம் இந்த ஆலம்பனம் வந்து ரெண்டு வகை பிரதீக்க ஆலம்பனம் பிரதிமா ஆலம்பனம்னு பேர் பிரத்தீக்கம்னு சொன்னால் சால கிராமம் அந்த விநாயகருக்கு சொல்கிற சோணபத்ரம் அது மாதிரி ஸ்படிகம் ஸ்படிக லிங்கம் இதெல்லாம் என்னது பிரதீக்கம்னு பேர் தக்ஷணாமூர்த்தி விக்கிரகம் இருக்கே அது பிரதிமான் தேவதா உபாசனா தேவதா உபாசனா சப்போர்ட் மைண்டுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் மெடிடேட் பண்ணணும்னா தியானம் பண்ணணும்னா மனசுக்கு ஒரு பிடிப்பு வேணும் ஆனா மனசுக்கு எட்டாத பொருள் கடவுள் மனசுக்கு எட்டாத பொருளை எற்ற பொருளில் நினைக்கிறது இவர் தான் உலகத்தை படைக்கிறார் இந்த இங்கே பா தட்சாமூர்த்தியை பார்த்து சொல்கிறோம் இவர்ட்ருந்து தான் சர்வலோகங்களும் உற்பத்தியாகுது இவர்டிருந்து தான் எல்லாமே நிலை பெற்று எல்லாம் ஒடுங்குறது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் ஃபார்மில் பர்டிகுலர் டயத்தில் பர்டிகுலர் மெத்தர்டில் தியானம் பண்றோம் நிறைய உபாசனை சொல்லிக் கொடுத்துருக்க எதுக்கு சகாம உபாசனா நிஷ்காம உபாசனை வியாழக்கிழமை விளக்க வச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்றாங்க அவங்கெல்லாம் சகாம தியானமா நிஷ்காம தியானமா நம்ம கதையே தகராறுல இருக்கு அப்படி இருக்கிற போது அவங்களாம் என்ன கேட்பாங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க சுவாமி எப்படியாவது இந்த வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விலைவாசி ஏறிட்டே போகிறது என்ன எதுவுமே சரியில்லை தண்ணியே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்தாலாவது நல்லா இருக்கும் சொல்லாமே யார்கிட்ட போய் கேட்குறது கிருஷ்ணரே சொல்கிறார் எதாக இருந்தாலும் எங்கிட்ட வாங்குறார் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்கிட்ட வா நான் உனக்கு ப்ளஸ் பண்ணுறேன் எப்படி சொல்கிறார் அப்படி சொன்னதுனால தானே போய் கேட்குறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சேன் இதே கேட்டு கேட்டு அழுத்து போச்சு சுவாமி என்ன தரணும்னு நினைக்கிறே கொடு அப்படின்னு சொல்லாமே எனக்கு நான் கேட்டுட்டே இருந்தேன் அது எனக்கே இன்னும் பண்ணுறது என்ன உனக்கு தெரியும் என்ன கொடுக்கணுமோ கொடு ஆனால் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டியா நல்லா இருக்கும் இப்படிதான் கேட்க வேண்டியதான் என்ன பண்ணுறது அப்போ என்னதுன்னா இதை வந்து நிஷ்காம உபாசனைக்கு போகிறது சகாம உபாசனை எத்தையும் தியானம் பண்ணலாம் ஆனால் அது கிட்டேருந்து இதை கேட்கலாம் எல்லாம் நம்ம ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இதில் படிச்சிருக்கோம் யோ யோ தனைய அர்ச்சித்து அச்சம் ஸ்ராம் தாமே விதா சதையு தான் ஆரானமீகே தாண்டின் மய விண்ண அந்தவற்று ஃபலம் த தத்பவத் தேவான் தேவையா இதெல்லாம் படிக்கிறவோ உபனிஷத்து படிக்கிறவோ கீதை ஞாபகத்துக்கு வரும் படிச்சா உபனிஷத்து ஞாபகத்துக்கு வரணும் அப்போதான் சர்வோபனிஷதோ காவகாவே புரியும் இல்லாட்டி புரியாது அது என்னன்னு கேட்கறீங்களா சர்வோபனிஷதோ அது அப்பதான் புரியும் உபாசனைகள் நிறைய அஞ்சு அத்தியாயத்தில் நிறைய உபாசனைகள் அற்புதமான உபாசனைகள் உபதேசிக்கப்பட்டது உபாசனைகள் உபதேசிக்கப்பட்டதுன்னா தேவதைகளை ஆலம்பனத்தில் தியானம் பண்ணுறது நான் சொன்னேன் பிரதிமா உபாசனை ரொம்ப குறைச்சல் வேதத்தில் இந்த ஃபார்ம் இருக்கு தக்ஷாமூர்த்தி ரூபங்கள் இதெல்லாம் ஃபார்ம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் புராணங்கள் ஆகமங்களில் தான் வேதங்களில் ஃபார்ம் எல்லாம் அதிகமாக இல்லைன்னே சொல்லிவிடலாம் அங்கங்கே ஒன்றும் ரெண்டும் இருக்குது சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ ரூபமெல்லாம் வேதம் சொல்லல் வடகல் நாமம் போட்டிருப்பாரா திங்கல் நாமம் போட்டிருப்பாரா அப்புறம் வந்து நாமமே போடாமல் கோபி வச்சுருப்பாரா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வேதத்தில் எங்கேயும் விஷ்ணு வந்து சங்க சக்கர கதாதரன் அப்படின்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது விஷ்ணுங்கிற சப்தம் இருக்குது சிவகாங்கிற சப்தம் இருக்குது ஆனால் சிவனோட ரூபத்தையோ விஷ்ணுவோட ரூபத்தையோ சொல்லல் இந்திரனேனோட ரூபம் கூட சரியா சொல்லுது வஜ்ரஹஸ்தகான்னு சொல்லியிருக்குமே தவிர வேற விசேஷமா ஒன்று சொல்லுற எதுக்கு சொல்றோம் இதெல்லாம் உபாசன விஷயங்கள் இந்த உபாசனையில சகாம உபாசனை கேட்டால் சகாம அது வந்து அதுக்குள்ள பலன் நமக்கு கேள்விப்பட்டிருக்கும் நிஷ்காம உபாசனை பண்ணினா சித்தசுத்தி அதான் இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் ஒரு நியாயம் சம்யோக பிருத்த நியாயம் அப்படின்னு பேர் ஒரே உபாசனையானது நம்ம எதை பலனை விரும்பி பண்ணினா அதுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சக்தி உடையதாகவும் இந்த லௌகிக பலனை விரும்பாம சித்த சுத்திங்கிற பலனை விரும்பி கேட்டால் கொடுக்கக்கூடிய சக்தி உடையதாகவும் இந்த கர்ம காண்டம் அமைந்திருக்கிறது கர்மாவை நாம் காமியமாகவும் பண்ணலாம் நிஷ்காமியமாகவும் பண்ணலாம் அந்த ஒரு சௌரியம் அதில் இருக்கு அது பர்பஸே தான் நிஷ்காமமாக பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் சகாமாவே பண்றது அதே மாதிரி அது என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது சகாம அதே உபாசனை எப்படி கர்மாவை சொன்னேன் உபாசனையும் அப்படித்தான் காய்க்க வாச்சிக்க கர்மாக்களையும் நாம காமியமாகவும் நிஷ்காமியமாகவும் பண்ணலாம் அதே மாதிரி உபாசனைகளையும் மானச கர்மமான நாம பண்ண முடியும் எப்படி பிரிச்சு பண்ணலாம் சகாமாவும் பண்ணலாம் நிஷ்காமமாகவும் அதுக்கு தான் அஞ்சு சாப்டர் ஒதுக்கி இருக்கு இன்னும் கூட வரத்தான் போகிறது ஆனால் இந்த ஆறாவது அத்தியாயம் மாத்திரம் ஆச்சாரிய சங்கராச்சாரிய சொல்கிறார் பரமார்த்த தத்துவ உபதேச பிரதான பரகாஷ்டோத்தியாய இது முழுக்க முழுக்க சத்தையே போக்கஸ் பண்ணிச்சு உபாசனையெல்லாம் சொல்லலை ஆறாவது அத்தியாயத்தில் உபாசனை சொல்லப்படவில்லை அந்த சத் பிரம்மனைத்தான் புரிய வச்சார் உத்தாலகர் ஸ்வேதேது ஐத்ததாத்மிதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஞானம் தெளிவ ஞானமே தவிர உபாசனையே கிடையாது ஆறாவது அத்தியாயத்தில் உபாசனை சொல்லப்படலை ஞானம் சகாம நிஷ்காமமானு கேட்கப்படாது நீங்க ஒன்னே வந்து ஆறாவது அத்தியாயத்தில் அது சகாம ஞானமா நிஷ்காம ஞானமான்னு கேட்கப்படாது ஆனைக்கு அறம்னா குதிரைக்குற மாதிரி கேட்க தோணும் அப்படி கிடையாது இதுலயாவது பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் நிஷ்காம உபாசனிஷ்காம கர்மா நிஷ்காம உபாசனை வேதாந்தம் படிக்கிற போது சித்த சுத்தி அர்த்தம் வேதாந்த சிரவணம் கரிஷே கிடையாது ஆனால் ஸ்ரவணத்தினால ஒரு சுத்தி ஏற்படும் அந்த அதிர்ஷ்டபலன் உண்டு ஆனால் இங்கே வந்து திருஷ்டபலன்தான் பிரதானம் படிக்க படிச்சு ஞானம் வர்றது தான் நமக்கு தாத்பரியம் அல்ல இது திருஷ்டபல பிரதானம் அதிர்ஷ்டம் உண்டு வேதத்துவாத் அது வேதமாக இருக்கிறதுனால அதுக்கு அதிர்ஷ்டபலம் உண்டு ஆனால் இங்கே அதிர்ஷ்டபலத்தில் முக்கியத்துவம் கிடையாது திருஷ்டபலத்துலதான் தாத்பரியம் படிக்க அடிக்கடி சொல்லுவேன் தஸ்மாத் இது வேதாந்த டிண்டிம பரோக்ஷம் அசத்பலம் கர்ம கர்ம வந்து கர்மபலம் வந்து பரோட்சம் உடனே தெரியாது இதை பண்ணினா உனக்கு கிடைக்கும் அப்படியான்னு கேட்டுருப்போம் உடனே விளங்காது இங்க அப்படி இல்லை நீ உடம்பு இல்லை நீ மனசு இல்லைங்கிற போது ஒன்றும் விளங்கலைன்னு சொல்ல முடியாது விளங்கலன்னா என்ன அர்த்தம்னா ஒன்று வாத்தியாரோட தலையெழுத்துன்னு அர்த்தம் என்ன இல்லைன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் ஒன்னும் வக்தாவோட பிராரத்தம் ோதாவோட விசேஷ பிராரப்தம் பிரதிபந்தம் உடனே பலன் ஹத்து துவசின உடனே திரும்பி திரும்பிய பாக்கிறான் கத்து துவசின உடனே யார் அவனை பார்த்து சொன்னார்த்து சொன்னார்த்தான் சொன்ன அங்க ஒரே ஸ்டூடெண்ட் தான் ஸ்வேதகேது ஒருத்தந்தான் இருக்கான் வேற ரெண்டாவது பிள்ளையோ மூணாவது பிள்ளையோ கூட இல்லை இந்த மகாபாரதில் இந்த ஸ்வேதகேத்து உத்தாலகர் கதை நிறைய இருக்கு ஒருத்தம் தான் இருக்கான் ஒருத்தனை பார்த்தான் சொல்றாரு அவன் வேற யாரையும் பார்க்கவும் முடியாது தத்துவமசி ஒரு தடவாயில்ல ஒன்பது தடவை வேற சொல்லியிருக்கு அப்போ பரம தாத்பரியம் நிச்சயம் ஆயிடுறதுல முழுக்க முழுக்க ஞானம் சரி சுவாமி இருக்கட்டும் பூம வித்யா ஆரம்பிச்சோட ஆரம்பிச்சு இந்த அத்தியாயம் இந்த ஏழாவது அத்தியாயம் பூம இதுக்கு பேரு பூமா வித்யா பிரிச்சா பூமா வித்யா சேத்து சொன்னா பூம வித்யா இதுனா என்னது இந்த எட்டாவது ஏழாவது அத்தியாயம் இதுக்கு முன்னால அத்தியாயத்தில் குரு வந்து உத்தாலக்கர் சிஷ்யன் வந்து ஸ்வேத்தகேது அவர் புள்ள பையன் மகன் திருமகன் இங்க யாரு குரு சிஷ்யன்னா அண்ணா தம்பி அண்ணா குரு தம்பி சிஷியன் நாரதர் சனத்குமாரருடைய பை தம்பி ஏன்னா ரெண்டு பேருமே பிரம்மாவோட புத்திரர்கள் இவர்கள் சனத்குமார நாரத சம்பாத ரூபமா இந்த பகுதி அமைஞ்சிருக்கு இந்த ஏழாவது அத்தியாயம் எதற்காக ஆரம்பிக்கப்படுறதுங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சில காரணங்களை ரொம்ப அழகா சொல்றார் அதாவது முதல்ல அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு நாலு காரணம் சொல்ற இந்த அத்தியாயம் தொடங்குவதற்கு நான்கு காரணங்களை சொல்ற அதாவது சத்து மாத்திரம்தான் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது அது முழுக்க முழுக்க ஆழமா சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் மெய்பொருளை பற்றிய உபதேசம் அதுக்கு கீழே உள்ள தத்துவங்கள்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லை காரணத்தை மாத்திரம்தான் டிஃபைன் பண்ணி பேசினார் காரியத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை காரியத்தை சொன்னாத்தான் காரியத்தை சொன்னா தான் காரண வத்திரிகமாக காரிய வெத்திரிகமாக காரணம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்க முடியும் அதுக்காக வேண்டி கீழே இருந்து அதிலிருந்து உண்டான தத்துவங்களை சொல்ல போறார் சத்துங்கிற அந்த மெய்ப்பொருள் பிரம்மத்துல இருந்து உண்டான வஸ்துக்களை எல்லாம் சொல்றதுக்காக அதுக்கு கீழே இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்து அத்தியாரோபத்தை பண்ணி அப்புறம் அபவாதத்தை பண்ணி அந்த உண்மையை புரிய வைக்கிறது எப்படி கட கடவுளை பத்தி சொல்லி கடவுள்கிட்ட இருந்து எப்படி உலகங்கள்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி இந்த உலகங்கள் எல்லாம் கடவுளுக்கு வேறாக இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கிண்டு போய் கடவுள்கிட்ட நிறுத்துறது அது ஒரு மெத்தட் அத்தியாரோபாபவாதம் பிரபஞ்சத்தேத்தட் டீச்சிங் மெத்தட் சொல்லி கொடுக்கிற முறை பிரக்ரியான்னு பேர் இந்த உண்மையை உணர்த்துவதற்கான வழிமுறை உண்மை மெய்ப்பொருளை மாத்திரம் சொல்லியது ஆறாவது அத்தியாயம் அந்த மெய்ப்பொருளுக்கு கீழாக கூடிய விஷயங்களை சொல்லி பிறகு இவற்றுக்கெல்லாம் மேலாக அது இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஏழாவது அத்தியாயம் தொடங்கப்படுகிறதுங்கிறார் அதுக்கு ஒரு நியாயம் சொல்ற சாகா சந்திரன் நியாயம் சாஸ்திரத்தில் இது ரெண்டு சொல்லுவாங்க சாஹா சந்திரன் நியாயம் அருந்ததி தர்சனன் நியாயம் நியாயம்னா எக்ஸாம்பிள்னு அர்த்தம் திருஷ்டாந்தம் சாகா சந்திரன் நியாயம்னா என்னது இப்படி கேட்டால் அந்த மூன்றாம் பிறை சந்திரனை காட்டுறதுக்காக பௌர்ணமி சந்திரனை காட்டுறதுக்கு இதுதான் சந்திரன் சொல்ல வேண்டாம் பௌர்ணமி சந்திரனை நேரம் காட்டுனாலே தெரியுது சாஹா சந்திரன் நியாயம்னா என்னதுன்னா ஒரு சந்திரன் அந்த மூன்றாம் பிற சந்திரனை காட்டுறதுக்காக ஒரு மரத்தை காமிச்சு இதெல்லாம் ஊருக்குள்ளே நகரத்தில் எப்படி காமிக்கிறது தெரியல நகரத்துலேயும் மரங்கள்லாம் இல்லாமல் இல்லை அங்க வந்து என்ன பண்ண நாலாவது மேல ஒரு பைப் தெரியுதா அந்த மேல நீட்டிட்டு இருக்க டீ மாதிரி ஆமா தெரியுது அதுக்கு நேரம் ஆமா மூணாவது பேரை தெரியுது பாருங்க இது நகர உதாரணம் கிராமத்துல எல்லாம் உதாரணம் எப்படின்னா இந்த பாருப்பா தென்னை மரம் தெரியுது பாரு அதுல மூணாவது கிளை தெரியுதான் தெரியுதுன்னு அந்த மூணாவது கிளையில அந்த நாலாவது அந்த கொஞ்சம் பாரு அந்த வரிசைய பாரு அது தெரியுது இல்லை ஆ இப்ப தெரியுதுன்னா இப்ப அவனுக்கு மரத்தை காட்டுறதுல தாத்பரியமா சந்திரனை காட்டுறதுல தாத்பரியமா சந்திரனை காட்டுற பாரு சந்திரன் தெரியுதுண்ணா எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான் நல்லா தெரியுது பாரு எங்கே இருக்கு தெரியலையே இதெல்லாம் நம்ம அனுபவம் அதை வச்சுதானே சாஸ்திரம் திருஷ்டாந்தத்தை சொல்றது அப்போ உடனே இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே சாஹா சந்திரன் நியாயம் பண்ண உடனே அவனுக்கு புரியுது அது மாதிரி உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதன் மூலமாக இதுக்கெல்லாம் ஆதாரமாக இந்த பொருள் இருக்குன்ன ஆ இப்போ வழங்குறது நீங்கள் ஆறாவது அத்தியாயத்தில் சொன்னது ஒன்றுமே பொருள் விளங்கா உருண்டையாக இருந்தது இப்போ பொருள் விளங்குற உருண்டையாக மாறிடுச்சு இது பொருள் விளங்கும் உருண்டை அது பொருள் விளங்கா உருண்டை இனிமேல் அப்படி ஒரு உருண்டையை கண்டுபிடிக்கணும் இனிமேல் பொருள் விளங்கா உருண்டையை தானே பண்ணிட்டுருக்கா இப்போ பொருள் விளங்கும் உருண்டைன்னு ஒன்று பண்ணுங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி ரெசிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அது பேர் வச்சுடுங்க அது பொருள் விளங்கா உருண்டை இது பொருள் விளங்கும் உருண்டை இப்போ புரியுறதான்னா இதுக்கு இன்னொரு நியாயம் பேர் அருந்ததி தரிசன நியாயம்னு சொன்னேன் இல்லையா இந்த அருந்ததி நட்சத்திரம் காட்டணும்னா சப்தரிஷி நட்சத்திரத்தை காட்டணும் அதுல வசிஷ்ட நட்சத்திரத்தை காட்டணும் அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அருந்தத்தின்னு சொல்லணும் இந்த தம்பதிகளை பார்க்கறது உண்டு பார்த்தா இந்த எப்படி வசிஷ்டர் அருந்ததி இருக்கிறார்களோ அது மாதிரி நீங்க வாழ்க்கையில் வசிஷ்டர் வந்து கர்மஜானியம் அர்மாவை பண்ணா விடாமையே ஞானியாக இருந்தார் சொல்லுவாள் அஞ்சு பேர் சொல்லுவான் என்னது கிருஷ்ணோபோகி சுகஸ்தியாகி இது இடையில சும்மா ஒரு தகவல் இன்று ஒரு தகவல் கிருஷ்ணோபோகி சுகத்தியாகி நிருப ஜனகராகவ் நிருப ஜனக ராகவ் வசிஷ்ட கர்ம பஞ்சயத்தை ஞானின ஸ்மிருதா ஐந்து பேர் ஞானிகள் என்று நினைக்கப்படுகிறார்கள் நம்மளால் அஜான் இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் அவர்கள் சாஸ்திரத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கு ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் யாருன்னா கிருஷ்ணோ போகி போகியா இருக்கிற கிருஷ்ணன் எப்படி வரும் கிருஷ்ணோ போகி சுகத்தியாகி சுகர் தியாகம் பண்ண அப்படி சொல்லியிருக்கு அவரும் போகின்னு சொன்னெல்லாம் இருக்கு அது வேற விஷயம் கிருஷ்ணோ போகி சுக்தியாகி நிருப ஜனக ராகவம் அரசர்களாக இருந்து ரூலிங் பண்றது சாதாரண விஷயம் ஆசிரமே பிரச்சனையா இருக்கு வீடுக்கு நடத்துறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கு நம்மளை மெயின்டைன் பண்றதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு நாட்டை ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு நிருப்ப ஜனக்க ராகவம் தெரியும் ராகவர்னா யாரு आ, भोगी, ராமச்சந்திரமூர்த்தி போனிஷ்டர் நல்ல தெளிந்தமா வெளியில் தெரிஞ்சாலும் அவர் நன்றைய சாஸ்திர வேதாந்த சாஸ்திரத்துல நிஷ்ணாத்தர் சொல்லுவாங்க அதுல இருந்தார் பஞ்சயத்தை இப்படி எல்லாம் இருந்தா கூட இவங்கள்லாம் ஒரு நாளும் அகம்பிரம்மிங்கிற ஞானத்தை விட்டு விலகினவர்கள் இல்லை பஞ்சயத்தே ஜானின ஸ்மிருதாக எதுக்கு சொல்றேன் வசிஷ்டர் அருந்ததி தம்பதிகள் அதனால அந்த அருந்த அவங்க ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணா அருந்ததி தரிசனம் பண்ண இந்த தம்பதிகள் டைவர்ஸ் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அருந்ததியை மந்திரம் சொல்லிட்டு தரிசனம் பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு முன்னாலே அருந்ததி தரிசனம் ஒரு ரிச்சுவல் அப்போ அருந்ததி தரிசனம் பண்ணணும்னா அருந்ததியை காட்டணும் டைரெக்டாக இதுதான் அருந்ததினு சொல்ல முடியாது அதுக்காக வேண்டி முதல்ல கூட்டம் கூட்டமாக காமிக்கணும் இந்த பற்றி அந்த ஏழு நட்சத்திரம் தெரிகிறது பாரு அந்த பக்கம் பாரு இதை பாரு அதை பாரு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த நட்சத்திர இருபத்தேழு நட்சத்திர கூட்டத்தை காட்டணும் அப்புறம் இந்த சப்த ரிஷி இதெல்லாம் அந்த காலத்தில் சர்வதாரணமாக மேலே பார்த்து சொல்லுவாங்க இது பேரே திருக் கணிதம்னே பேர் திருக்கணிதம்னு சொல்கிறாங்க பாருங்கள் பஞ்சாங்கம் வேற திருக் கணிதம் கண்ணால பார்த்து கணிக்கிறது வாக்கிய பஞ்சாங்கிறது கணக்கு போடுவான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கும் அப்படிமா அது வாக்கிய கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் வேற திரு கணித பஞ்சாங்கம் வேறு எது சொல்ற இந்த அருந்தத்தின் நியாயத்தின் மூலம் இப்படி சொல்றதோ அப்படி உபனிஷத்து என்ன பண்றது பதினஞ்சு விஷயம் சொல்ல போறது நாம வாக்கு மனஹா சங்கல்பா தியானம் விஜானம் அப்புறம் விஜயானத்துக்கு பிறகு அப்புறம் பலம் அப்புறம் அன்னம் அப்புறம் ஆபா அப்புறம் ஜலம் தேஜா அப்புறம் ஆகாஷா அப்புறம் ஸ்மரணம் அப்புறம் ஆஷா அப்புறம் பிராணஹா சித்தம் மனசுக்கு அப்புறம் சித்தம் பதினஞ்சு அழுத்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் வந்து தத்துவத்தை சொல்லப்போகிறது பூமான்னு சொல்லப்போகிறது பூம வித்யான்னா எதுவும் பயந்துவிடாங்க பிரம்ம வித்யா ஆத்ம வித்யாவுக்கு பேர் பூம வித்யா முதலே சொல்லப்படாதான்னா பூமான்னு சொன்னால் பெருசுன்னு ரொம்ப பெருசுப்பா பெருசோ பெருசு பூமான்னு சொன்னால் அது பெரியது மகான் பகுதரமாக சொல்ல வேண்டிதான் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திணே வியோமத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நமஹனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் திருவழி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஆதி குருநாசஸ்வாமிக்கு माता भुवनेश्वरी ஜகன்மாத்துவனேஸ்வரி தேவீ சத்காஸ்வீங்க माता की, காரி மாதா கீ சூரபி சரஸ்வதி மாதா கீ சனா கீ